பாடம் நூற்றி பதினன்று பருகுவதின் ஒழுங்கு பருகுபவர் பாத்திரத்தின் வெளியே மூன்று முறை மூச்சு விடலாம் பாத்திரத்தினுள் மூச்சு விடுவது கூடாது பருகியவர் தனக்கு வலப்புறத்தில் உள்ளவருக்கு முதலில் வழங்குதல்